திருவதிகை வழிபடுவதால் தென் திசையில் கங்கையனும் தெருக்கடிலும் தெளிச்சாடியும் அந்த ஆறுகள் நாம் மட்டும் வணங்கல அவையும் வணங்குறதான் பெருமானை ஏன்னா தன்னுடைய அலைகள் நாள் அப்படியே அந்த பூக்கள்லாம் கொண்டு வந்து அப்படியே அந்த கரையில் சேர்க்குது அந்த கரையில் அப்படியே திருக்கடிலத்தில் இருக்கிற பெருமானுக்கு போய் சேருது எனவே அந்த நீர்நிலைகள் கூட தனக்கு அலைகளாகிய கையை கொண்டு பெருமானை வணங்குகிறது என்றெல்லாம் சொன்னார் இனி அங்கனையை அடி போற்றி அங்ககன்று மற்றந்த பொங்கு நதி பெண்கரை போய் போர்வழிச்சோல் மாவழிதன் மங்கள வேள்வியில் பண்டு வாமனாய் மன்னிறந்த செங்கணவன் வழிபட்ட திருமானி குடி அடைந்தார் பார்த்தீங்களா திருமானிக்குடின்னு ஒரு அது வந்து திருமால் வழிபட்ட தலம் திருமால் வழிபட்ட தலம் எனவே திருமாலால் வழிபட்ட பதி என்பதை கேட்கிறாரே குறிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட திருமானிக்குடி அடைந்து பரம்பொருளை பணிந்ததால் பரவி போய் பணிந்தவர்க்கு வரந்தருவான் வரந்தருவான் செனி தெனி நகர் திரு ஒரு ஊர் அந்த திருத்தி நகருக்கு மணிங்கி நவன் தமிழ் பாடி நட நாத ஒளி வேத ஒளி வரம்பயிர்தீத ஒளி அரா செல்லை அருங்கணிந்தார் இப்படி எல்லாம் கடந்து கடந்து கடந்து கடந்து பன்வூட்டிலிருந்து அல்ல திருவதினா பன்வூட்டில் தான் பண்டூட்டிலிருந்து இப்ப சிறிது சிறிது சென்றாராம் சில்லைக்கு சென்றாராம் இப்போ அங்கிருந்து அங்க போறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகணும் இல்லைங்களா பண்டூத்திட்டு சில்லை ரெண்டு மணி நேரம் ஆகணும் அங்கங்க இருக்க பாஞ்சாலாம் இருக்காங்க ஏற்றி அறிக்கிட்டு இல்லைங்களா அதுதான் போகும்போது இப்போ இரண்டு மணி நேரத்தில் போகலாம் அவன் இவ்வளவு பொதிகளெல்லாம் அடைந்து போனான் பிள்ளைக்கு தான் அங்கே சில்லைக்கு போகும்போது தேமலங்களனி மாமணி மார்பின் செம்மலங்கல செங்கமலத்த கண் பூமலங்கை எதிர்பாய்மனமாடே புல்லளம்பு தரை வெல்வழிவாவி தாமலங்குகள் தடம் பணி சூடும் தன் மருங்குதோடு வார்கம் உம்மை மாமலங்கல்கள் அரபி இதருள் தில்லை மல்லலம்பதியின் எல்லை வணங்கி ஒரு அருமையான பாட்டை எல்லாம் சொந்தத்தோட பாடுறான் இதோ இப்போ தில்லை அந்த தில்லையிலே அணுகி போறாராம் அணுக போறாராம் நம்முடைய சிதம்பரம்னே பேரு இல்லை சில்லை மாநகர் சில்லை மூதூர் சில்லை என்றுதான் நம்முடைய தேவாரத்தில் சில்லை மூதூர் ஆடிய திருவதி என்றுதான் முக்கம் பரும்போது பின்னாலதான் வந்து மாமணி மார்பில் செம்மலங்கயல்கள் செங்கமல மலங்கலிய திருப்பாய்வனே சரிங்களா அங்கே இந்த நதி அந்த ஆறு இருக்கு அது என்ன ஆகுதுன்னு கேட்டா நல்ல அருமையா அந்த அலைகளை அலையினால அப்படி அப்படி விசாரி அடிக்கலாம் தண்ணி நிறைவுனால அப்படி அடிக்கின்ற பொழுது என்னன்னா நல்ல அருமையான தாமரை இருக்கான் அந்த தாமரை பூ அப்படியே செலுத்தி தருதான் எது அந்த அலைகள் எல்லாம் பூமலங்கள் எதிர்பாய் வனமாடேதிரை வளைவாவி அப்படி பறவை எல்லாம் அப்படி மேல அப்படியே பறந்துகிட்டே இருக்கான் அது மேல அப்படி பார்க்காமுகள் தரம்பா நீ சூடும் சுற்றி நிறுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாம் வயல்கள் இருக்கு நெல்லெண்ணெய் கரும்பு எண்ணெய் இவையெல்லாம் அது பார்த்து போட்டு பலந்தே இருக்குது அப்படிப்பட்ட இவை சூடும் தன்மருங்கு தொழுவார்கள் தம் உண்மை மாமலங்கள் அற வீழரு மல்லல் அம்பதியின் எல்லை வணிங்கி அதனால பெருமானி போய் அந்த கூத்த பெருமானி வணங்கினா எது போகும்னாரு மாம்மை மாமலங்கள் அற உம்மை மாமலங்கள் என்னது ஆணவம் கண்ணும் மாயை போற போக்குல அதனால அதான் நம்ம இதில் பன்னெண்டாஞ்சிரம் என்ன செம்மல நோன்றால் தேரலொட்டா செம்மல நோன்றால் தேரலொட்டா அம்மலம் கழி ஆன்பரோடு மரி மாலர தேயம் மறிந்தவர் வேரமும் ஆலயம் தானும் அரண் போடுமே பண்ண செம்மலை நோண்டால் தேரலொட்டாது இருப்பது இந்த பாடா போன அந்த ஆணவம் கண்ணும் மாறி அம்மலம் கழி அந்த உயிரிலிருந்து அப்படியே கழிவு பண்ணுமா கழித்து அன்பரோடு மறி நல்ல அந்த அது அறிவர்களோடு மறிம்கறி மால் அற உள்ளத்தில் இருக்கிற மயக்கமலம் அற நேயம் மலிந்தவர் வேடமும் நல்ல அறிவருடைய வேடத்தையும் என்ன பண்ணணும் அரண்யன தொழினே பெருமானே என்று கருதி தொழணும் அறிவுரை காணுகின்ற பொழுதெல்லாம் அந்த அறிவுரைலாம் அறிவொழல் என்று கருதாமல் அறிவுர்களுடைய பெருமானே கருதி கொண்டு இதெல்லாம் கண்ணாங்கிறோம் இப்படி மாமலங்களில்லை மல்லலம்பதியின் எல்லை வணங்கி நாதசூதம் குளிர் வாழை மதூகம் பொதலும் வங்கி பழைய நெறி இவ்வளவு அந்த மரம் மரத்தினுடைய பெயரளெல்லாம் நமக்கு தெரியல நீங்களே பல மரம் அவர் எப்படிதான் சேர்க்கலா பெருமா நான்கு மிக அமைச்சராயிருந்த பெருமா அது வேற இருந்தும் இதெல்லாம் எப்படி தான் அந்த மரங்கள்லாம் சொல்ல முடியல நாகமரம் சூத மரம் வகுட மரம் சரணம்ங்கிறாரு அது என்ன மரமும் தெரியல அப்புறம் நாழிகேரம் அப்புறம் இளவங்க மரம் நரந்தம் அது நர்த்த நார்த்தக மரம் இப்படி எல்லாம் இருக்கிற ஊக ஞாளர் கூளிர் வாழை மது ஊகம் பொதலும் எங்கும் நெருங்கி மேக மலி சோலைகளாகி மீது கோகில மிடைந்து மிடற்ற அது மாதிரி இங்கே பார்த்தாலும் சோலைகள் மலர்கள் படங்கள்ல குயில்கள் எல்லாம் என்ன பண்ணுதான் அதை பாட்டுக்கு கூ என்று அப்படி கூவுதான் வீதமினிய கோயிலே பேட்டியே எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் இனிதில் பாதாளம் எடுத்து கட்டாள் சோதி மணிமொழி சொல்லில் சொல்லி வந்த சொல்லி பாதி குணமுண்டும் எல்லாம் அந்த மீதான் வர கூவாள் எங்கடா ராஜா எங்கே பெருமான் வரும்படியாக கூவு திருவாசம் இப்படியெல்லாம் அருமையாக அந்த பண்டுகள் அந்த ரீங்காரம் பண்ணவும் மற்றவையெல்லாம் செய்ய போராடாம் பார்விலங்க வளர் நான் மறைநாதம் பயின்ற பண்பு மிக வெண்கொடியாலும் சீர்விலங்கு மணி நாவொலியாலும் திசைகள் நான்கதிர்புறப்படலாலும் தால் வரை மார்பின் அயன் பொன் பதுமுகன வாயின தில்லை பார்த்தீங்களா அந்த பெருமானுடைய இது உள்ளே போகணும்னு சொன்னால் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் தெற்கு வாசல் வடக்கு வாசல் நாலு பறவும் போகலாம் நாலு பறவும் போகலாம் இன்னைக்கு அந்த நாலு பிறமும் போனதெல்லாம் நம்முடைய ஞான சம்பந்தர் இல்லை நாமெல்லாம் போகிற தென் வாயில்தான் போயிருக்கோம் ஏன்னா சீர்காழியிலேருந்து போனோம்னால் அந்த வாயிலில் தான் போகணும் சீர்காழியிலேருந்து வரும்போது அப்பர் சாமியில் அங்கேயிருந்து வந்தார் இதில் இருந்து விருதாளலத்திலேருந்து அதனால் அவர் அந்த ரெண்டு நேரத்தை வந்துருங்க இப்படி யார் எந்த கோபுரவடியாக வந்தாருங்கிறத கூட பயன் சீர்காரி செய்யணும் அது அதுக்குமே நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் அந்த எந்த கோபுரத்தில் போக நமக்கு திருவருக்கு கூட்டி அப்போ இது பெரியவர் போனோம் இடம்ப்பா பெரும்பாலிங்களுக்கு இந்த தெற்கோபுரம் தான் இங்கேருந்து போனேன் சீகாழியிலேருந்து போகிறதுக்கு சரியாக வரேன் போனால் மேலே முன்னால் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த சின்ன கோயிலில் விநாயகர் இருப்பார் எங்கேயாவது தட்சிணாமூர்த்தியும் விநாயகரும் சேர்ந்து இருக்குதா இல்லை பிள்ளையில் அது எப்படி இந்த கோயிலில் போனோம்னு சொன்னால் அதில் மேலே ஏறி பார்த்தா தான் பார்த்தா ரெண்டு பேர் இருப்பாங்க குருநாதா குருநாதான் வளம் வந்தோம் வந்து இப்படி போனோம்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இந்த இந்த ஓரத்துலேயே முருகப்பெருமான் பள்ளியம்மையோடு இருக்கார் அப்புறம் திரியே நேராக போனால் அண்ணாச்சி அண்ணாச்சி ஆறு விநாயகர் பெரிய விநாயகர் அது பெரிய விநாயகர் அது அருமையாக இருக்கும் அதுக்கெல்லாம் பாலபிஷேகம் பண்ணுன்னு சொன்னான்னா அதிகமாக வந்து ஒரு இருபது படி முப்பது படி பால் இருந்தா ஏதோ கொஞ்சம் திரும்பியனி அப்படின்னு அந்த அளவுக்கு அதே வளம் வந்தோம்னா அப்படியே பண்ணணும்னு சொன்னால் அங்கே முடிவ பெருமான் கோயில் அப்படி உள்ளே நுழைஞ்சாத்தான் சிறு தொலை இல்லைங்களா தேவாரங்களெல்லாம் இழந்த இடம் விநாயகப் பெருமாண்ட இடம் இதெல்லாம் அப்படியே போனோம்னு சொன்னால் அங்கே பெருமான் பெருமாச்சி அப்படி வந்து பலம் வந்து தஷாமூர்த்தியும் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போனால் அப்புறம் தான் அருமையாக பொன் கோபுரம் புரியும் அந்த கோபுரத்தில் உள்ளே போகும்போது தான் சரிய மணி நாலு நாற்பதுக்கு டீச்சர் பண்ணுறாங்க எங்களுக்கு அந்த சாயத்திலாம் பார்க்க நேரமில்லை ஏன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுடுங்க அதனால் இந்த நாலு மணிக்கு போனால் தான் உங்கெல்லாம் கழிவு விளையுதுன்ட்டு அந்த நாலு நாற்பதுக்கு பி சேர் திறந்துடுவார் ஆரம்பிக்கலாம் படிபாடு செஞ்சுக்கலாம் சம்மந்தி அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க யார் பெருமாள் அஞ்சு மணி தான் வராங்க நீங்கள் நீங்கள் ரெண்டு மூணு பிரகாரம் அஞ்சு ஆறு பிரகாரம் வந்தால் தான் சம்மந்தியை பார்க்கலாம் இல்லைன்னா சரி பெருமானே அப்பன் நீ அம்மை நீ சம்பந்தியம் நீ அப்படின்ட்டு போட போட வேண்டுதா அவங்க அவங்க என்ன சரி அஞ்சுக்கெலாம் தருவாங்க அப்புறம் அப்படியே இதை வழிபாடு செய்துட்டு சரிங்களா அப்படி பண்ணுமனு சொன்ன பெருமான சொன்னேன் அங்கே ஒரு முருகன் அந்த தூணில் இருக்கும் நீங்கள் முருகன் ஆ ஆமாம் நம்ம இப்போ போதாமூர்த்தி உள்ள சில்லையில் கனகசபை ஓதுவான்னு ஒருத்திருந்த ரொம்ப அருமையாக பாடுவார் பெரிய சொத்துலாம் கூட போடா கழுதேன்ட்டு வருது அவர் தான் அந்த நன்றுடைய ஆணை பான்னார்னா இந்த அறையும் வடிவமாக பாணோன்னா ஏன் கழுத குக்கர் அப்படின்ட்டு போதுவாரில் அப்படி தான் ஆனால் அந்த ஊரில் தான் இருக்கார் கணச போதுவாருன்னு எல்லோரும் நம்ம திருப்பந்தாளினுடைய அந்த அரைக்கட்டில் அங்கே இருந்து பல பல ஆண்டு அங்கே இருந்தார் அரைக்கட்டில் வச்சு தான் பாட அவர் அந்த முருகனை ரொம்ப அருமையாக சொல்லுவார் ஐயா நீங்கள் எப்படி இப்படி வழிபாடு சேர்க்கிறதுக்கு தான் போகும்போது அந்த சூனில் எப்படி இருக்கும் அதில் முருகப்பெருமான் அப்படி ஒரு சாலை அப்படி கொடுத்துரு அதை வணங்கியான்னு அவர் தான் பாதி அப்படி வணங்கிட்டு மீண்டும் பண்ணணும்னா அப்படியே நேரம் வந்து அப்படிதான் வலிதான் வந்தான் பெருமானி சிவம் ஆகவே அவர் அன்னைக்கு வணங்கினார் நம்ம இன்னைக்கு அப்படி பாவனையினால் நக்கூத்த பெருமானை வணங்கி அப்படிதான் அடுத்த பெருவியும் ரெண்டு பெருவையும் இந்த மாநிலத்தை சொல்லி கொடுக்கிறோம் அம்மாவை பார்க்கணும்னா அன்றைக்கி மேலே ஏறணும் எங்கே அந்த அம்பலத்தில் ஏறணும் அப்போ என்ன பண்ணமுன்னாரு இந்த சட்டையை கழக்கணும் பெருமானு பார்க்க இந்த சட்டையை கழக்கணும் சேத உடம்பு சட்டையை இங்கே மேலே இருக்க பெருமானு கேட்க இந்த இந்த சட்டை புறச்சட்டையை கழக்கணும் நான் தான் சொல்கிறது இங்கே புறச்சட்டையை கரையை பழகி பழகி அப்புறமாவது அகச்சட்டையை கழகணும் ஆமாம் புறச்சட்டையை கழற்றுறது நம்மளால் முடியுது அகச்சட்டையை கழுத்துறது நமக்கு ஒன்று முடியுது நினச்சாவுடைய கழிவு கழிவுனா கழிவு இல்லாமல் வந்து இல்லாமல் போகிறோம் முருகா முருகா இப்படி எல்லாம் எங்கே நம்முடைய எங்கே எங்கே சேர்ந்த தில்லை ஓஹோ தில்லைக்கு போனதுனால நாமனும் போகிறோம் அப்படிங்களா எந்த பாட்டு எந்த பாட்டு ஏன் நூற்றி நூற்றி தொண்ணூத்தஞ்சா தொண்ணூற்றி அஞ்சா போயிட்டான் ஏ ஆயிரத்தியா பாட்டு சொல்லுங்கள் வன்னி கொன்றை கமல் சண்டகம் தன்பகமாரம் மலர்பலாசோடு செருந்தி மந்தாரம் கன்னி தாரங்குறவம் கமல் புன்மை கற்கு பாடலம் கோவிலம் ஓங்கி துண்ணு சாதி மறு மாலதி மௌவல் குறிந்த குறிந்த நந்திகர வீரமடைந்த பன் மலர் புனித நந்தவனங்கள் பணிந்து செண்டனன் மனங்கமல் தாரான்படிகளா நந்தவனத்துல என்னென்ன மலர் செடிகள் இருக்குங்கிறத போற குடிச்சிருக்க நாம் கூடுமான வரைக்கும் எந்த ப வைத்திருந்தால் அல்லது நந்தனத்தில் நமக்கு ஏதேன்னு சொன்னால் கேட்கவில்லை இருந்தால் இந்த மாதிரி மலரில் வைத்து வைச்சா உங்களுடைய முன்னோர்கள் எப்படி செய்தார் என்பதை நாம் அதை எண்ணிவதாக செய்யலாம் இப்படியெல்லாம் வைத்துறான் இடமருங்கு தனி நாயகி காண வரம் ஏழு பேர் கூனம் உய்ய எடுத்த நடம் நவீன சிலம்பொலி போற்றும் நான் மறைப்பதியை வணங்க கலர் வளங்கொள்வது போல் கூடை சூடும் காட்சி மேவி மிகு சேங்கும் தரமருங்கு வளர் மஞ்சி வரிங்கி தன்கு ரங்கையதில் கண்டு மகிழ்ந்தால் உள்ளே சென்று வணங்கும்படியான இடத்துல முன்னால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மதில் அந்த அகழி இதெல்லாம் இருந்ததுதான் இதெல்லாம் கடந்து போனாராம் கடந்து போய் உம் மன்றுளாடும் மதி விண்ணசையாலே மறைச்சூரும் வரை புறத்தின் மருங்கே குன்று போலுமணி மாதில் மதில் மாமதில் சூடும் குண்டக குண்டகள் கமல வண்டலர் கைதை குன்று நீரு புனை மேனியவாகி குவிய நீரு புனை தொண்டர்கள் என்ன சென்று சென்று முரல் கிண்டன கண்டு கிண்டை அன்போடு பிழைத்ததில் சென்றார் அப்படியே போகும்போது சோழையில எப்படி இருக்க வண்டுகள்லாம் அப்படியே அீங்காரம் அப்படி பண்ணுதான் சொன்னது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மகனந்த அப்படியே தழிச்சு தளிச்சு அப்படியே அது அதில் கழித்து மேலே வந்ததுனால கருப்பாக இருக்கிற வண்டெல்லாம் சோஃபாவும் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்குதான் அது எது போல் இருக்குனாரு எப்படி திருநீரணிந்த கோலத்தோடு இப்போ நம்முடைய அறிவெல்லாம் வளம் வருவார்களோ அது போல் அந்த வண்டுகளும் அந்த திருநீரணிந்தது கோலம் அணிந்து கொண்டு வண்டுகளில் அந்த அீங்காரம் பண்ணலாம் அதான் அதாவது அவருக்கு பார்ப்பதெல்லாம் பெருமானாக தோன்றுவார் வழ இப்படிய பண்டுநாதம் புறப்பொன் திரு ஆயினத்தில் அருமையா நல்ல வெண்கொடியாடுகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அருமையா நான் ஒலியினாலே நாலு திசையும் கேட்குதான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இது என்ன நான்கு தீர்விலங்கு மணி மணி மணி ஒளியினாதான் இன்னொரு திசைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன நான்கு எதிர்புறப்படலாலும் அந்த நான்கு திசை நான்கோபுரம் அப்படியே அப்படியே அந்த மேலே எல்லாம் உள்ள போய் நின்னம்னா அந்த நான்கோபுரம் வழிபாடு செய்யலாம் அது அது கோபுரம் அழகு அருமையான அழகு இப்படி வழங்கலாமா அது எதுபோல் இருக்குன்னு கேட்டால் நான்முகன் வணங்குவது போல்தான் ஏன்னா அவனுக்கு நான்கு முகம் நீங்கள் நான்கு கோபுரத்தில் வாயில்கள் இருப்பதனால அந்த நாகு நான்கு முகோடைய அந்த கோபுர வழியாகலாம் வணங்குறார்களாம் அன்பின் வந்ததிர்கொண்ட சீரடியார் அவர்கள் ஒ நம்பி ஆரூரதாமோ முன்பிறங்கினர் யாவரந்தரியா முறைமை ஆரியி மகிழ்ந்து அருமை அருமை உள்ள போகின்ற பொழுது சுந்தரன் அடிகல் பார்த்தாங்கன்னா பொதுவா யாரே எவரேனும் தாமாக சிறாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உல்கி உவராதே அவரவரை கண்டபோதே உகந்து அடிவி சென்னணிந்து அங்கு உகந்து நீக்கி நோக்கி இவர்தேவர் அவர்தேவர் என்று பேசி இரண்டாட்டார் ஒடிந்து ஈசன் திறனே போனி பேணி அவராதே தொடுமடியா நெஞ்சுநுள்ளே கண்டாப்போ நடுவடியே காணலாம் அதனால அறிவுகளை பார்த்தாலே என்ன நினைப்போடணும்னு கேட்டா அவள் அரியவர்கள் திருநீரில் அணிந்திருக்கிறார்கள் ஒரு தராக மணிந்திருக்கிறார்கள் எப்பொழுது பெரும்பாலும் பெருமானை பெருகி கொடுத்துருக்கிறார்கள் அதனால அவங்க உள்ளத்தில் யார் இருப்பா பெருமானும் அணிந்திருப்பான் எனவே அடியவரை காணுகின்ற பொழுதே ஆண்டவனை கண்டேன்கின்ற உணர்வோடு வணங்குவார்கள் இப்படியெல்லாம் வணங்குவார்களாம் அவர்கள் வீதி புகுந்தார் இனி அப்படி வணங்கும் கூட அவர் வணங்கினாதான் தான் தான் வணங்கினாதான் இல்லை அந்த அரியவர்களை அரியவர்கள் முன்ன நம்பி வணங்கினாங்களோ அல்லது நம்பியாரோடு தான் அவரை வணங்கினார்களோ எனக்கு சொல்ல தெரியலப்பாண்டா யாரு கேட்கல அப்ப இவர் முன்னே வணங்கினார் அப்ப என்ன கேட்டா இவருக்கும் அந்த அடியார் வழிபாடு இருக்கு பற்றா இருக்கு அங்கே எதிரில் இருக்கிறவர்களுக்கும் அடியார் அடிபாடு பற்றிருக்கு குருள் இங்கே வேரமென கூறிலேவை கண்டார் கரு தாம் இங்க இருக்குது திருக்கட்டுப்படியாதார்கள் அப்பா முத்திக்கு அழியாத காரணம்தான் அப்புறம் செப்பாய் அருளாலே செப்பக்கு குரு லிங்க வேதம் என கூறிலை கண்டார் கரு ஒன்றில் நில்லார்கள் கான் திருக்கட்டுப்படியா சாப்பிட இந்த குரு வழிபாடு லிங்க வழிபாடு தங்க மீண்டும் கருவலுக்குமா அப்ப என்ன வீட்டு இங்கு வந்து வீணைப் பிறவிசாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க ஒரு சி கஷ்டம் ரூபா ம் இடையெல்லாம் இவரெல்லாம் பாருகிறார்களாம் வானில் விசை ஐந்தும் முழங்கும் வாச மாலைகளில் வண்டு முழங்கும் அந்த வானத்திலிருந்து ஐந்து விதமான முழக்கமெல்லாம் முழங்குமாம் வாசமாலைகளில் வண்டு முழங்கும் நல்ல பூக்கள் நறுமணமுடைய பூக்கள் அதனால் என்ன நடக்க நல்ல ரொம்ப அருமை தேனு வண்டு மாமலரை கண்டு தெரிந்தலைந்து பாய்வதே கிரீங்காரம் கொண்டுங்கிறானே அது மாதிரி அீங்காரம் பண்ணி அந்த பூவில் இருக்குமா அன்பருவி என் பொங்கும் அன்பருவி கண் தொண்டர் போற்றி இப்போ அதுபோல் என்ன இருக்குனாரு அதெல்லாம் ஒவ்வொன்றும் பொடியது இங்கே கண்ணீர் பொண்ணு யார் அன்றொர்களுக்கு அதையே பெருமானி பொழுது ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் திரும்ப சாத்விகமேயாக இந்து வாழ் தடையான் ஆடுமானந்த எல்லையில் தனிப்பெரும் கூச்சின் பந்தவேரிந்து வெள்ளத்துள் கிளைத்து மாறா அருக்கம் நடந்தா கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கணுங்கிறத ஐந்து பேர் அடிவும் கண்களே கொள்ள கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா மட்டும் கண் மட்டும்தான் வேலை செய்யணும் காது யார் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கக்கூடாது வாய் என்னமோ இங்கே ஆப்பம் போடுறாங்களாட்டி இன்னைக்கு மூக்கு அந்த மாதிரி ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அட்டன்ஷன் அப்படின்னு சொன்னால் அது கோயிலுக்கு போகும்போது கண் மட்டும்தான் மீண்டும் வெளியில் வர வரைக்கும் வேலை செய்யும் சரி புறக்கருவி அகக்கருவி அலப்பரம் கரணங்கள் நான்கும் சிந்தையாகி மனம் புத்தி சித்த ஆங்கா நாள் இருக்குது அதில் சித்தம் மட்டும்தான் வேலை செய்யும் நாயின கண்ணினாக்கி வந்தனையும் அம்மலக்கையாக்கி வாக்கு மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் வழிபட்டாங்க முருகா முருகா எனவே இம்மாதிரி எல்லாம் அவருடைய வந்து போ போகீடு தானே போகனீடு மதி மன்னன் மன்னும் புறங்கள் ஒப்பன வரம்பிரி மாக முன்பருகின்றன போலும் மாளிகை குளம் இடைந்த பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓம தீம தூமம் உயர் வானில் அடுப்போக சிந்தை மறையோர்கள் யோக என்ன யோகுதல் யோகம் யோகம்னா ஒன்றுபடுதல் எது எதில் ஒன்றுபடுதல் மனம் பெருமான் சிறுபடியில் ஒன்றுபடுதல் யோக யோகம்னா அதுதான் எனவே யோக சிந்தை அப்ப பெருமான திருவள்ளிலேயே ஒன்றுபடுகிற சிந்தையோடு இருப்பார்களாம் மறையோர்கள் வளர்க்கும் அடுப்ப அதனால அருமையாக அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த அகில போடுவென்ற பொழுது அந்த புகையானது அப்படியே வானத்திலத்தை செல்லுவான் மேக பந்திகளின் மீதிடையங்கும் விண்ணுடங்கன என்ன விடங்கும் இது போய் அந்த புகையெல்லாம் மேலத்தில் போய் சேருமா அவ்வளவு உயர்மாம் ஆடு தோகைப்பொடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமமணி வாயில்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் தேடு கொண்ட ஒளி நேர்நிறை தோறும் சென்னல் அன்னமலை காலைகள் தோறும் நீடு தன்முனர்கள் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீடிதோரும் பார்த்த எங்க பார்த்தாலும் சரி கூடிய சங்க இருந்தாலும் மன்னவர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் வந்து வணங்கிட்டுப்பாங்க அப்படியே என்னென்னு பார்த்தாங்க இந்த செறி குடி அப்படிலாம் அப்படி பார்க்கணும் இப்படி எல்லாம் இருக்கு என்ன சே உலகத்திலும் உள்ள எல்லையில் அழகு சொல்லியெல்லாம் மண்ணில் இப்பதி இல்வந்தன என்ன மங்களம் பொலி வளர்த்தனவாயி அம் உலகத்தில் எந்தெந்த உலகளெல்லாம் அழகாக இருக்குதுன்னு அந்த அழகெல்லாம் சேர்ந்து தான் உண்டு சேர்ந்து என்னடி நான் லண்டனில் இருக்கிற அழகு நான் ஜப்பானில் இருக்கிற அழகு நான் இந்த மாதிரி நல்லவா இங்கே சென்னையில் இருக்கிற அழகு நான் கும்பகோணத்தில் இருக்கிற அழகு இந்த அங்கெல்லாம் இருக்காதுங்க எல்லா வாங்க நேராக பில்லையில் போயிருக்கேன் ஆ நல்லது அப்படின்னா எனவே உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கிறதோ எல்லாம் செய்யவேண்டும் சொல்லிக் கொண்டு முருகா முருகா பேர் உலக அணிப்பின் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்கள் அன்பர்கள் முன்பு குவந்து பாடல்பூரி பொற்பின் விளங்கும் இது பார்த்தீங்க உள்ள அப்படிமா உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல அடியவர்கள் வாய் பாடுவாங்க ஒவ்வொருத்தர் எல்லாருமே திருவிசிப்பா என்ன திருப்பல்லாண்ட அப்படிலாம் பாட்டுப்பாங்க திருப்பல்லாண்டு அங்கேயே பான்னதல்லவா அதனால பாலுக்கு பாலகம் வேண்டி எழுதலை பார்க்கின்றதிரான் மாலிக்கு சக்கரம் அண்டல் செய்தன் மண்ணிய தில்லை தன்னுள் ஆளி திமந்தன் வாய்ந்த திட்டம் பல நீரமாக பாலித்தனத்தம் பயில வல்லானிக்கு பல்லாண்டு போருதுமே என்று பல்லாண்டு போதும் இப்படியெல்லாம் நிறைய மறைஞ்சவர்கள் தான் அதிகமாக இருக்குமா அப்புறம் அடுத்த பாட்டு எந்த பாட்டு நூத்தி மூணு மாலையன் சதமகன் பெரும் தேவர் மற்றும் உள்ளவர்கள் மற்றும் நெருங்கி சீரமா முனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரும்பின் அடிக்கொண்டு திளைத்து சிவ சிவ தேவர் முனிவர்னு வர்றாங்களா வந்தா முனிவர் முன்னே போறாங்க தேவர் பெண்ணே வர்றாங்களாம் அது நந்தியம்பெருமா நாங்கிட்டு ஐயா எல்லாரும் வணங்கலாம் ஒருத்தரும் ஒண்ணு போனாங்க கடவுள் அடைக்க மாட்டோம் ஆனால் ஒருத்தர் திட்டம் ஒருத்தராக வரணும் இல்லை அப்புறம் ஒன்று பார்த்தா உரத்தப்படக்கூடாது என்ன கையில் என்ன வச்சிருக்காரு ஆமாம் அதனால அதனால சொல்லுவாரு அப்படி ஏதேனும் அப்படி கொஞ்சம் சொன்ன ஒரு கால் முன்ன வச்சாங்கன்னு சொன்னேன் அப்படி அப்படி தட்டிட்டு வரான் தட்டினா அவங்க கிரீரத்தில் இருக்கிற மணியெல்லாம் கீழே செஞ்சு போடுவான் யாரு பொருளியாளர் ஆசிரியர் வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி பந்தியின் மணிகள் சிந்ததே தீரப்படையால் தாக்கும் எந்த அறிவு இங்க தேவர் வந்தாலும் சரி ஆனா ஒருவருக்கு ஒருவராக வந்தா நந்தியம் பெருமான் பேசாம இருப்பார் கொஞ்சம் யாரேன்னு கொஞ்சம் முந்து நாங்க படாரண்பார் வச்சா அந்த நவரத்தனமா செஞ்சு போகணும் அந்தியும் பாகலும் அதனால என்ன ஆகும்னு கேட்டாரு அந்த இந்த மாதிரி மணி அடித்தவன்னே அந்த மணிலாம் கீழே உந்து உந்து கிடக்கணும் அந்த காலை வழிபாடு முடிஞ்ச உடனே அவங்கவுங்களும் வீட்டுக்கு போடுவாங்களாம் கீழே பார்த்தா என்ன குப்பையாக இருக்கும்னா நவரத்தனம் சிந்த செம்மணி மற்ற முத்து இதெல்லாம் தான் கிடக்குமா அங்கே இருக்கிற வீடு கூட்டுறவங்க பார்ப்பாங்களாம் அது இந்த கோயில் கூட்டுறவங்க என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணியை வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஏ அந்த குடத்தை இது கூட எடுத்துகிட்டு வாடினா என்னன்னாரு ஐய ஐயா இவ்வளோ கூட்டி வச்சுருக்கான் என்னது நவரத்னம் அதுதான் என்ன பண்ணணுமா அதெல்லாம் இப்போ அந்த கூடையில் வாரி இது மாதிரி பண்ணி வைக்கிறது தினமாக அக்கிரமங்க ஒவ்வொன்றும் அப்படின்னு பார்த்து எங்கள் குப்பை இருக்குதா பாருங்க அது போய் ஆப்பாங்க அது தொழிலாளத்தில் நந்தியம்பெருமானத்துக்கு வணக்கம் எல்லாம் வந்தாங்களோ நேரம் சொல்லியிருக்கிறேன் தொழிலாள்பாணத்தில் கடல் வாழ்த்து தான் விநாயகர் முதற்கொண்டு சண்டிகேசுற வரைக்கும் பாடிக்கணும் திருபிரணத்திலும் இல்லை கந்தபாணத்துலையும் இல்லை நிறைய அந்த பிராணத்துலேயும் தான் இல்லை நந்தியம்பெருமான்லேருந்து பின்னால் சண்டிகேஸ்வரர் அந்த மற்ற அறுபத்தி மூணு நாயன்மாரர்களுக்குலாம் சேர்த்து எல்லாேருக்கும் ஒவ்வொரு பாடலில் வணக்கம் சொன்னது ஒரே ஒரு நூல் திருவிழா வைப்பாங்க அதனால் எங்களுக்கெல்லாம் நல்லா சொல்ல முடியாது தந்தையார் ரொம்ப திருவிழா பணத்தில் பற்று இல்லை ஏதேன்னு உங்கள் கல்யாணம் என்னென்னு பார்க்கணும்னு சொன்னால் ஏ கண்ட முட்றா அப்படின்னு ஒரு காரை கொடுப்பாங்க காரை கொடுத்து அந்த தேவை திருவாரூர் சொல்வாங்க அப்படியே அந்த கயிறு சாத்து அதாவது அந்த கார்டை அப்படி போக வைக்கிறது அது பிறப்ப வேண்டியது இந்த பக்கத்தில் கடைசி பாட்டும் இந்த பக்கத்தில் நல்ல பாட்டும் வந்தது கல்யாணம் வச்சுருப்பா அப்படின்னு ஒரு மாதிரியான பாட்டு வந்தது கொஞ்சம் தண்ணீரை இங்கேப்பா அப்படின் சொன்னாங்க கல்யாணம் கயிர் சாத்து பார்ப்பாங்க அதில் அதனால் எங்கள் உங்கள் இந்த கார்டு போட்டு போட்டு போட்டு மணி அப்படி இருக்கும் அதில் கடவுள் வணக்கம் தான் ரொம்ப அருமையாக சத்தியாய் கியோமாகிங்கிறது இருந்து தந்தைதாளோடும் பிறவி தாலிருந்து நிறுத்துறதால சேர்ந்த அறுபத்தி வரைக்கும் நல்ல ஒரு இருபது பாட்டில் இருபது இருபத்தோரு பாட்டில் பாட்டுக்கார் அதை நிற்று பண்ணு நான் என்ன இப்போ பெருமை பண்ண முடியுமா எப்போ பொழுதிரியாதப்போ என்னால் திருப்பிருந்தும் சொன்ன சண்டையேஸ்வரருக்கும் அறுபத்தி மூன்று பேருக்கும் ஒரே பாட்டில் வணக்கம்னே ஒரே பாட்டில் தந்தைதாளோடும் விரவித்தாள் நிறுத்தருது தாளைச் சேர்ந்த மைந்தர் தாழ் தண்டிகேஸ்வரர் இருக்கு சைவ நெருப்பத்தை நெறிவாமி சிந்தனான் அருணிக்கே செலுத்திய அனுபவ செல்வராய் பந்தமாம் தொடக்க திரு தொண்டர் தாழ் பரவி பணிதல் செய்யாம் ஒரே பாட்டில் அறுபத்தி மூணு திருவாரணத்தில் தான் இருக்கு அதனால அதை படித்துக்கப்பாண்டார் அப்பதான் நட்டு பண்ண முடிய முடியுமா நெட்டு பண்ண முடியுமா லாம் எப்படி பண்ணிக்கணும் தட்சாமூர்த்தி கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து போக்க விள்வாம் தக்ஷாமூர்த்தி எரிய இந்த திருவாரணத்தை நம்மட்டோம்னா விநாயகர்லேருந்து சண்டிகோசு அடி வர வரைக்கும் இருக்குது அப்படி ஒரு நூல் அமைதி அதுக்காக நம்ம இதில் எல்லாருமே குறை சொல்ல வேணாம் தெருளையாத கடவுள் வாழ்த்துக்கள் மிக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பாடலில் எந்த திருக்கோயில் போனாலும் அந்த இருபது இருபத்தி ரெண்டு எல்லா திருமேரிக்கும் வணக்கம் செஞ்சுட்டு வந்த அது இப்போ பண்ண முடியுமா அந்த வயசில் அதெல்லாம் எப்போ பண்ணு அந்த பத்து வயது பன்னெண்டு வயது ஆகுது பாருங்கள் ஏன் நாலாவது அஞ்சாவது படிக்கும் போகுது படுறேன் உங்களுக்கு தனிதானம் சொல்லிச்சு எனக்குப் பொ எண்ணிது ஒரு நான்கு நாட்டுக்கு முன்னே என்னைய மற்றதெல்லாம் ஒரே இடத்து நீதி நூல்கள் இருந்தது எழுதிட்டு வருவாங்க ஞானம் சொல்லிக்கலாம் ஆற்றுச்சுவடி கொன்ற வேந்தன் தெற்று வேர்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு தெரிஞ்சிட்டு சங்க காலத்தில் இன்னும் நாற்பது இனிவே நாற்பது நாலடி ஆறு நான் மணி செல்வது இதெல்லாம் நூல்கள் நம்ம இதில் என்ன எத்தனை இருக்கோ அத்தனைக்கும் சரிண்ணே அவங்களால அதிகம் படிக்க முடியாதவங்கிற சுற்றிய